அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளியிலிருந்து சிமானுவேல் இந்த சிந்தனை தலைப்பு எச்சரிக்கை வெளி மட்டுமல்ல நம் அகவைய உலகத்திலும் நம்முடைய முன்னேற்றங்களை காரணமாக்கி நாம் அதீதமாக மகிழ்ச்சி அடையக்கூடாது நம்மை கண்டு நாமே வியந்தால் நம்மால் அடுத்த நிலையை அடைய முடியாது என்னை யாரும் வெற்றி கொள்ள முடியாது என நினைப்பொருளெல்லாம் பரிதாபமான தோல்வியை தழுவியிருக்கிறார்கள் அது சூழ்ச்சியால் நீ நிகழ்ந்திருக்கலாம் கவனமின்மையால் நிகழ்ந்திருக்கலாம் பலவீனங்களால் நிகழ்ந்திருக்கலாம் எச்சரிக்கையின்மையினால் நிகழ்ந்திருக்கலாம் அதீத நம்பிக்கையால் ஏற்பட்டிருக்கலாம் அடுத்தடுத்த வெற்றிகள் நம்மை தவிர யாருமில்லை என்று எண்ண வைத்து விடுகின்றன மிகப்பெரிய யானை கூட எல்லா நேரத்திலும் பூச்சி தன் காதில் நுழைந்துவிடலாம் என்று எச்சரிக்கையுடன் காதை ஆட்டிக்கொண்டே இருக்கின்றது சிந்திப்போம் வாழும் வால்வில் செய்யும் செயலில் எச்சரிக்கையுடன் செயல்படுவோம் நன்றி